அகர முதல எழுத்தெல்லாம் ஆதிபகவன் முதற்றே உலகு இல்வாழ்வான் என்பான் இயல்புடைய மூவர்க்கும் நல்லாற்றின் நின்ற துணை மியன்பர்களே திருக்குறளிலே அறத்துப்பாலிலே இல்லறவியலிலே முதல் அதிகாரம் அதாவது பாயிரங்கள் நான்கு அதிகாரங்கள் நிறைவு இது ஐந்தாவது அதிகாரமாக இருக்கின்றது இல்லறவியலில் இது முதல் அதிகாரம் இந்த இல்லறவியல் என்கிற ஒரு தலைப்பிலே சில கருத்துக்களை இதை ஒட்டி நாம் சிந்தித்து கொண்டிருக்கிறோம் இந்த குடும்ப அறங்கள்ங்கிறதுலாம் ஒரு தனி மனிதனால் உருவாக்கப்பட்டது கிடையாது இறைவனே நமக்கு அறவாழ்க்கையை உயர்ந்த நூல்கள் வாயிலாக வழங்கியிருக்கிறார் என்பது நம்முடைய ஆழ்ந்த அறிவுபூர்வமான நம்பிக்கை கடவுள் அற வடிவமாக இருக்கிறார் அறமே ஆண்டவன் ஆண்டவனே அறம் என்பது நம்முடைய ஆழ்ந்த அறிவுபூர்வமான நம்பிக்கை அவர்தான் ரிஷிகளின் வாயிலாக நமக்கு அறத்தை பற்றிய அறிவை அருளி செய்திருக்கிறார் ரிஷிகள் யாரும் தங்களுடைய விருப்பு வெறுப்பையோ புத்தி குறைபாட்டையோ இந்த தர்மத்தை உபதேசிக்கின்ற சாஸ்திரங்களில் கலக்கவில்லை ஒரு அருள் நிலையிலிருந்து தவ ஆற்றலோடுதான் இந்த கருத்துக்களை அல்லது விஷயங்களை அவர்கள் உணர்ந்தார்கள் நமக்கு முன்னால் வாழ்ந்த பெரியவர்கள்தான் நமக்கு அறத்திற்கு அல்லது தர்மத்திற்கு அறிவை தருகின்ற சாதனமாக அதாவது பிரமாணமாக விளங்குகிறார்கள் பிரமாணம் என்றால் அறிவை தரும் வழிமுறை நாம் அறிவை பெறுவதற்கு வழிமுறையாக இருக்கின்றன அறிவை தரும் கருவின்னு சொல்லுவோம் பிரமா என்றால் அறிவு அணம் என்றால் தெரிந்து கொள்ளும் வழி அல்லது கருவி என்று பொருள் தாய் தந்தை நம்மை சுற்றி இருக்கும் பெரியோர்கள் ஆகியோரை பார்த்துத்தான் நாம் தர்மத்தை அல்லது அறத்தை தெரிந்து கொள்கிறோம் திருக்குறள் போன்ற சாஸ்திரங்களை கற்றும் நாம் அறத்தை பற்றி தெளிவாக தெரிந்து கொள்கிறோம் சம்ஸ்காரம் அல்லது பண்பாடு இப்படித்தான் வளர்ச்சி அடைகிறது தொடர்ந்து நாம் சிந்திப்பதற்கு திருவள்ளுவருடைய திருவருளை வேண்டுவோம் இல்வாழ்வான் என்பான் இயல்புடைய மூவர்க்கும் நல்லாற்றின் நின்ற துணை அனைவருக்கும் மனமார்ந்த நல்வாழ்த்துகள் வாழ்க வள்ளுவம் வளர்க மனிதநேயம் தேனி வேதபுடி பூஜ்ய ஸ்ரீ ஓம்காரானந்த மகா சுவாமிகளின் உள்ளந்தோறும் வள்ளுவம் என்ற தலைப்பிலான திருக்குறள் விளக்கங்கள்